நாட்டிலை நேர்களுக்கு உங்களால கேரட் பீட்ரூட் வாடி இருந்தால் அதை உப்பு தண்ணீரில் சிறிது நேரம் போட்டு வைத்து விட்டு எடுத்தால் பழையபடி ஃப்ரெஷ் ஆக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்